அவர்கள் கூறியதாவது எங்கள் இறைவனை நாங்கள் காண முடியுமா என்று சிலர் நபி அலிஹல்ல அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லாஹு அலிவாசல்ல அவர்கள் மேகம் மறைக்காத முழு நிலவை காண்பதில் நீங்கள் ஐயம் கொள்வீர்களா என்று கேட்டார்கள் நபி தோடர்கள் அல்லாஹுவின் தூதரே இல்லை என்றார்கள் மீண்டும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மேகம் மறைக்காத சூரியனை காண்பதில் நீங்கள் ஐயம் கொள்வீர்களா என்று கேட்டார்கள் அதற்கும் நபி தோடர்கள் இல்லை என்றனர் அதற்கு நபி சொல்லாஹு அலஹி வசல்ல இதே போல்தான் நீங்கள் உங்கள் இறைவனை காண்பீர்கள் என்று கூறினார்கள் தொடர்ந்து கியாமத் நாளில் மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டதும் யார் எதனை வணங்கினார்களோ அதை பின்பற்றி செல்லட்டும் என்று இறைவன் கூறுவான் சிலர் சூரியனை பின்பற்றுவர் வேறு சிலர் சந்திரனை பின்பற்றுவர் மற்றும் சிலர் தீய சக்திகளை பின்பற்றுவர் இந்த உமத்தினர் முனாஃபிகல் உட்பட அதே இடத்தில் நிற்பவர் அப்போது இறைவன் அவர்களை நோக்கி நான் தான் உங்கள் இறைவன் என்பான் அதற்கு அவர்கள் எங்கள் இறைவன் எங்களிடம் வரும் நாங்கள் இங்கேயே இருப்போம் எங்கள் இறைவன் எங்களிடம் வந்தால் அவனை நாங்கள் அறிந்து கொள்வோம் என்பார்கள் பின்னர் அல்லாஹ் அவர்களிடம் வந்து நான் தான் உங்கள் இறைவன் என்பான் அதற்கு அவர்கள் நீ எங்கள் இறைவன் தான் என்பார்கள் அவர்களை இறைவன் அழைப்பான் நரகத்தின் மேற்பரப்பில் பாலம் ஒன்று ஏற்படுத்தப்படும் நபிமார்கள் தத்தமது சமுதாயத்தினருடன் அதை கடப்பார்கள் அவ்வாறு கடந்து செல்பவர்களில் நானே முதல் நபராக இருப்பேன் அன்றைய தினத்தில் இறை தூதர்களை தவிர எவரும் பேச மாட்டார்கள் இறைவா காபாற்று இறைவா காப்பாற்று என்பதே அன்றைய தினம் இறை தூதர்களின் பேச்சாக இருக்கும் மேலும் தொடர்ந்து நரகத்தின் கருவேல மரத்தின் முட்கள் போன்ற இரும்பு ஆயுதங்கள் இருக்கும் என்று நபி சொல்லாஹோ அநேகி வசல்லம் அவர்கள் கூறிவிட்டு நீங்கள் கருவேல மரத்தின் முட்களை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் நபி தோடர்கள் ஆம் என்றனர் நபி சொல்லாஹு அனேகி வசல்லம் அவர்கள் நிச்சயமாக அது கருவேல மரத்தின் முள் போன்றுதான் இருக்கும் என்றாலும் அதன் பருமனை அல்லாஹுவை தவிர வேறு எவரும் அறிய மாட்டார்கள் இழுக்கும் நல்லறங்கள் முழுவதும் அழிக்கப்பட்டவர்களும் அவர்களில் இருப்பர் கடுகளவு அமல்கள் எஞ்சியிருந்து அதனால் முடிவில் வெற்றி பெற்றவர்களும் அவர்களில் இருப்பர் நரகமாசைகளில் அல்லாஹ் நாடுபவர்களுக்கு அருள் செய்ய இன்னும் போது அல்லாஹுவை வணங்கி கொண்டிருந்தவர்களை நரகலிருந்து வெளியேற்றுமாறு வானவர்களுக்கு உத்தரவிடுவான் வானவர்கள் அவர்களை வெளியேற்றுவார்கள் சஜிதா செய்த அடையாளத்தை வைத்து இவர்களை வானவர்கள் அடையாளம் காண்பார்கள் சஜிதா செய்ததனால் ஏற்பட்ட வடுக்களை நரகம் தீண்டுவதை நரகத்திற்கு அல்லாஹ் ஹராமாக்கிவிட்டான் அவர்கள் நரகிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் சஜிதாவின் வடுவை தவிர மனிதனின் முழு உடம்பையும் நரகம் சாப்பிட்டுவிடும் நரகத்திலிருந்து கரிந்தவர்களாக வெளியேறுவார்கள் அவர்கள் மீது உயிர் தண்ணீர் அதாவது மாவுல் ஹயார் தெளிக்கப்படும் ஆ தோரத்தில் தானியம் வளர்வது போல் அவர்கள் செழிப்பாவார்கள் அடியார்களுக்கிடையே அல்லாஹ் தீர்ப்பை முடித்து வைப்பான் முடிவில் ஒரு மனிதர் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையே தங்குவான் நரகவாசிகளில் கடைசியாக இவன்தான் சொர்க்கம் செல்பவன் அவனது முகம் நரகை நோக்கிய நிலையில் இருப்பான் அப்போது அந்த மனிதன் இறைவா என் முகத்தை நரகத்தை விட்டும் திருப்புவாயாக அதனுடைய காற்று என்னை வெளுக்கச் செய்துவிட்டது அதனுடைய சூடு என்னை கரித்துவிட்டது என்பான் அதற்கு இறைவன் இவ்வாறு செய்துவிட்டால் வேறு எதனையும் நீ கேட்காதிருப்பாயா என்று கேட்பான் அதற்கு உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக வேறு ஒன்றையும் கேட்க என்பான் அல்லாஹ அவனிடம் இது பற்றி உறுதிமொழியும் ஒப்பந்தமும் செய்து கொண்டு அவன் நாடியதை கொடுப்பான் அவனது முகத்தை நரகத்தை விட்டும் திருப்பி விடுவான் சொர்க்கத்தின் பால் அவனது முகத்தை திருப்பியதும் அம்மனிதன் சொர்க்கத்தின் செழிப்பை காண்பான் நீண்ட நேரம் மௌனமாக இருப்பான் பிறகு இறைவா என்னை சொர்க்கத்தின் வாசலு கருகில் கொண்டு செல்வாயாக என்று கேட்பான் இறைவன் முன்பு கேட்டதைத் தவிர வேறு எதனையும் கேட்க என்று என்னிடம் நீ உறுதிமொழி அளிக்கவில்லையா என்று கேட்பான் அதற்கு மனிதன் இறைவா உனது படைப்பினங்களில் நான் மிகவும் துர்பாகியசாலியாக ஆகாமல் இருக்க வேண்டும் என்பான் அதற்கு இறைவன் நீ கேட்டதை கொடுத்து வேறு எதனையும் கேட்காமல் என்று கேட்பான் அம்மனிதன் கேட்க மாட்டேன் உனது கண்ணியத்தின் மேல் ஆணையாக வேறு எதனையும் கேட்க மாட்டேன் என்பான் இது பற்றி அவனிடம் உறுதிமொழியும் ஒப்பந்தமும் எடுத்துக்கொண்டு அவன் நாடியதை கொடுப்பான் அவனை சொர்க்கத்தின் வாசலுக்கு அருகில் கொண்டு செல்வான் வாசலுக்கு அம்மனிதன் சென்றதும் அதன் கவர்ச்சியையும் அதில் உள்ள செழிப்பையும் மகிழ்ச்சியையும் காண்பான் நீண்ட நேரம் மௌனமாக இருப்பான் அதன் பின் இறைவா என்னை சொர்க்கத்தின் உள்ளே கொண்டு செல்வாயாக என்பான் ஆதமுடைய மகனே ஏன் வாக்கு மாறுகிறாய் முன்பு கொடுத்ததைத் தவிர வேறு எதனையும் கேட்க மாட்டேன் என்று என்னிடம் நீ உறுதிமொழி எடுக்கவில்லையா என்று இறைவன் கேட்பான் அதற்கு அம்மனிதன் இறைவா உனது படைப்பினங்களில் மிகவும் துர்பாகியசாலியாக என்னை ஆக்கிவிடாது என்பான் இம்மனிதனது நிலை கண்டு இறைவன் சிரிப்பான் பின்பு சொர்க்கத்தில் நுழைவதற்கு அவனுக்கு இறைவன் அனுமதி அளிப்பான் அதன் பின் இறைவன் அம்மனிதனை நோக்கி நீ விரும்பக்கூடியதையெல்லாம் விரும்பு என்பான் அம்மனிதன் விரும்பக்கூடியதையெல்லாம் விரும்புவான் அவன் விருப்பத்தை கூறி முடித்த பின் இறைவன் அவன் கேட்க மறந்ததை எல்லாம் நினைவுபடுத்தி விரும்பு அதை விரும்பு என்று இறைவனை சொல்லி கொடுப்பான் முடிவில் அவனது ஆசைகளை சொல்லி முடித்த பின் நீ கேட்டதும் அதுபோல் இன்னொரு மடங்கும் உனக்கு உண்டு என்று இறைவன் கூறுவான் என்றார்கள் இச்செய்தியை அறிவித்த அபு ஹொரேரால் அலியல்லாஹ் அவர்களிடம் அபு சாயிதல்லாஹ் அவர்கள் உனக்கு நீ கேட்டதும் அதுபோன்று பத்து மடங்கும் கிடைக்கும் என்று இறைவன் கூறுவதாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று ஆட்சேபித்தார்கள் அதற்கு அபு ஹுரேரால் இல்லாஹ் ஒரு மடங்கு என்று நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாகத்தான் நான் நினைவு வைத்திருக்கிறேன் என்றார்கள் அதற்கு அபு சாயித அல்லாஹ் மடங்கு என்று நபி சொல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூற நான் செவியேற்றுள்ளேன் என்றார்கள்